மனநக மலமர மலன்மிசை எழுதரும் மனனுணர் வளவிலன் பொறியுணர் பவையிலன் இது நம்மாழ்வாருடைய பௌஷரம் பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்கு யாது வழி என்று விசாரித்து வருகிறார் பகவானை மனதாலோ புலன்களாலோ எதனாலும் அறிந்துவிட முடியாது எப்படிப்பட்ட உயர்ந்த ஞானமாக இருந்தாலும் அவனை காட்டிக் கொடுக்க வல்லமையாற்றது சாதிக்கிறார் மனனுணர் வளவிலன் பொறியுணர்வையிலுணர்வு புலன்களாலே ஏற்படும் அறிவு புலன்களுக்கும் அப்பாற்பட்டவன் பகவான் மனநுணர் வளவிலன் மனங்கிறது இன்னும் உயர்ந்த புலன் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இது முதலாவையாவது சாமான்யமான வெளிப்புலன்கள் இதால தெரிஞ்சுக்க முடியாததை கூட மனது புரிந்து கொண்டு விடும் ஆனா அந்த மனதுக்கும் அப்பாற்பட்டவன் பகவான் உபனிஷத்துக்கள் ஓதுகின்றனே அப்பிராப்த மனசாசக என்னுடைய வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டவனாக பகவான் இருக்கிறான் அப்படி இருக்கிறதே மனதும் பெருமானை பற்றாது புலன்களும் பெருமானை பற்றுவதற்கு இயலாது இதுதான் உண்மை நிலை புலன்களுக்கும் அப்பாற்பட்டவன் மனதுக்கும் அப்பாற்பட்டவன் இப்ப கண்ணால பார்க்க முடியாததை கூட மனசால தெரிஞ்சான் உட்காட்டுக்க முடிய இதே சமயத்துல ஸ்ரீரங்கத்தில இருந்து திருப்பதியில இருந்து கும்பகோணத்தில இருந்து பெங்களூர்ல இருந்து முடியாது ஆனா இங்க இருந்து நடக்கிறதெல்லாத்தையும் மனசால நினைச்சுல மூலியம் அப்ப மற்ற புலன்கள் வெளிப்புலன்களை விட மனத்துக்கு வலிமை அதிகம் மனத்துக்கு வேகம் அதிகம் ஆனா மனோவேகத்துல போனார்னு சொல்ற மூலியம் அப்ப அந்த மனதுக்கும் பெருமாள் வெளிப்புலன்களுக்கு மெட்டமாட்டார் மனம் என்னும் உட்புலனுக்கு மெட்ட மாட்டார் மனநுணர் அளவில பொறியுணர்வு இந்த மனநர்வு மானசானம் அழுவார் சொல்லுகிறார் நம் மனத்தில் ஏற்பட வேண்டிய மனத்தால் ஏற்பட வேண்டிய அறிவு அல்லது மனத்தின் சிந்தனையாகிற அறிவு நினைத்தலாகிற அறிவு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ப்ராசஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ப்ராசஸ் ரொம்ப டெலிகேட்டான ப்ராசஸ் மனசு நினைக்கிறதுன்னு சொல்றமே அதிவேகமாக நினைக்கும் எதை வேணும்னாலும் நினைக்கும் எப்ப நடந்ததை வேணான்னு நினைச்சுக்கும் அப்பவே நடந்து கூட மறந்து போடும் இந்த ரெண்டுமே மனசு விஷயத்துல பாக்குறோம் அப்ப மனசு தெளிவா அறந்துடுச்சும் கலக்கம் இல்லாமல் இருந்தால் எதையும் நன்கு சாதிக்க முடியும் மனதாலதான் சிந்திக்கிறோம் சிந்தித்ததை தானே செயல்படுத்துறோம் மனப்பூர்வகா வாகுத்தரகான்னு சொல்லுவார் பேசுற மூலியம் பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு இருக்க நாமும் பேசுறோம் நம்மளே இப்போ ஒரு இன்டர்வியூ போறோம் பண்ணு அப்படிங்கிறோம் மனம்தான் பேசும் ஆனா மனசுல நினைச்சதுல இருந்து வாய் பேசறதுக்குள்ளாக ஒரு பெரிய தொடர்பு உள்ளது ஏன்னா ஆத்மாவிடத்துலதான் அறிவு உள்ளது மனசு இடத்திலையும் அறிவு கிடையாது பேச்சு நடத்திலையும் அறிவு கிடையாது நாக்கு அறிவு இருக்கா மனசுக்கு அறிவு இருக்கா இல்லை ஆத்மாவிடத்தில் தான் அறிவுள்ளது ஆத்மா அறிவை இப்ப சப்ளை பண்ணணும் மனசுக்கு மனசு அறிவை கண்ணு காது மூக்கு முதலானத்துக்கு ஆத்மாவனுடைய அறிவின் மூலமாக மனது நினைத்து மனசு நினைச்சது கம்யூனிகேட் ஆகி வாய்ப்பேசா எவ்வளவு குவிக்கா நடக்கிறது தெரியுமா ஆனா தான் நினைக்கிறதே பேச ஆரம்பிச்சு ஒரு விஷயத்த நாம நினைச்சு யோசிச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பேசினேன் அப்படி இருந்தான் கிடையாது ஒரு இமெயில் தட்டினா இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போகணும்னா கூட ரெண்டு செகண்ட் அஞ்சு செகண்ட்ல போய் சேர்றது பாருங்க மின்னல் வேகத்துல போறது லைட் வேகத்துல போறதுங்கிற இங்க தட்டுவோம் ஆனா இருந்தாலும் ஒரு துளி கேப்பு கண்டிப்பா இருக்கும் நீங்க இந்த ஓவர் சீஸ் கால் பேசவே எங்கேயோ பேசுறவா இங்க கேட்கறதுக்குள்ளே ஒரு வினாடியாவது தள்ளித்தான் வரும் அதனால அவா பேசிய நம்ம பேசண்டே இருப்போம் நம்ம பேசறே அவா பேசிட்டே இருப்பா அதனால அது பேச கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இது நம்ம உள்ள பேசுறாப்பிலே சட்டுன்னு அப்பப்ப கேட்டு விடாது பாருங்க நம்ம வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்காரரு போன் பேசி விட்டு விட்டு பேச வேண்டாம் அமெரிக்காவுக்கு அந்த வித்தியாசம் அத போல நம்ம மனசு நினைக்கிறது வாய்ப்பு அதற்குள்ள துளியான வேறுபாடு இருக்கா உலகு வேணும்னா மனசு நினைச்சு வாய்க்கு போதல் உச்சித்தமாக இருக்காது என்ன ஆபத்துனா மனசு நினைச்ச உடனே பேசறதுக்கு போற பாருங்க போய்டும் கம்ப்யூட்டர் அங்கிருந்து இந்த கமாண்ட் கொடுத்துறோம் அது போயிடும் பிரிண்டருக்கு கமாண்ட் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதோ அத பேடுனாலும் வெளியில வரும் வாய் பேசுகிற மனசு நினைக்கிறது அதைத்தான் கண்ணு பாக்கிறது மனசு நினைக்கிறது அதைத்தான் கை எடுக்கிறது அப்ப இந்த மனசு எல்லாத்துக்கும் எவ்வளவு முக்கியம் ஆயிடுறது ஹப் அத சென்டர் அந்த மனசுல அழுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் இப்போ ப்ளகுல அழுக்கு இருக்கு கார்பரேட்டர்ல அழுக்கு இருக்குன்னா மொத்த வண்டியுமே வேலை செய்யாது அதை அழுக்கா இருந்ததுன்னா கண்ணால ஒண்ணை பாக்கறதுக்கே அதுல இருக்கிற குற்றமே படுறது ஏன் சுவாமிய நல்லது படலையா மனசு அழுக்கா இருக்கேன் மனசில் இருக்கிற அழுக்குப்படுத்துன்னா கண்ணு நல்லதை பார்க்கும் மனசில் இருக்கிற அழுக்குப்படுத்துன்னா காது நல்லதை கட்டுக்கும் நீங்க ஒரு பொம்மை பாத்திருக்கலையே இப்படி காதை மொழிட்டு இருக்கும் வாயை பொத்தின்னு இருக்கும் கண்ணை பொத்திட்டு இருக்கும் மூணு குரங்கு பொம்மை பாத்திருக்கல ஆனா அது எல்லாத்துக்கு மேலே மனசை பொத்திக்கணும் அது ரொம்ப முக்கியம் என்ன மனசுல அழுக்கு இருந்துட்டு கண்ணை நன்னா இருக்க கூட யாத பார்க்கவே கூடாதோ மார்க்சான் மனைவியோ இன்னுத்தரோ அதை மட்டும் மனசு நினைச்சிருந்த அது ஒழுங்கா மனசை மூடிக்க தெரிஞ்சிட்டேன் மனச கண்ட்ரோல் பண்ணிட்டோம் மனசுல இருக்கிற அழுக்க நீக்கிட்டோம்னா கண்ணு காது மூக்கை பத்தி கவலையே வேண்டாம் ரொம்ப நாளா நம்ம தமிழகத்துல சொல்லுருக்கோம் மனங்காவலா மதுள் காவலா எத்தனையோ இடத்துக்கு எல்லாரும் வெளியில போகத்தான் வாங்கிட்டு இருக்கு இப்போ வெளியில போயிட்டு தான் இருக்கா எல்லா இடத்துக்கும் போகணும் ஆண்கள் வெளியில போறா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறோம் இப்போ ஒரு பெண்ணு தன்னை சுற்றி என்ன கவசமா போட்டு போட முடியும் அப்படி போட முடியாது அப்ப அவருடைய மனதுதான் காவல் பெண்களுக்கு மட்டும் என்ன மனது காவல் ஆண்களுக்கும் மனது தான் காவல் காவல்கிறது ரெண்டு பேருக்கும் போகும் அது மாற்றான் பெண்ணை மாற்றான் ஆண் பார்த்தாலோ அல்லது ஆணை பெண் கண்டாலோ இரண்டுமே நமக்கு இயலாத காம உணர்வு கூடாது இயலாததை ஏறெடுத்தும் பார்ப்பது கூடாது இதத்தான் ராமன் நமக்குன்னு காட்டி கொடுத்துருப்போன ரொம்ப வசத்தியான வழி லட்சுமணன் என்ன சொன்னார் சீத்தையனுடைய திருவடி கணுக்காலுக்கு மேல நான் சேவிச்சதே கிடையாதுன்னு ஏன்னா சுக்ரீவன் ஒரு ஒரு ஆபரணமா எடுத்து காட்டான் லக்ஷ்மணா பாரு உங்க மதனியாருதானா உங்க அண்ணி விதானு கேட்கறான் எனக்கு ஒண்ணுமே தெரியல சீத்தையில கழுத்துல போட்டுருக்கிற நகை எனக்கு தெரியலேன்னுட்டான் கையில போட்டு இருந்த வளையல் தெரியலேன்னு ஆனா காலில் போட்டு இருந்த சதங்க நூப்புரம் வந்து பார்ப்போம் இது தெரியா எனக்கு சுபிரீவன் ஆச்சரியம் கழுத்துல போன்றிருக்கிறது எல்லாம் தெரியாதட்டேன் தோல்ல போன்றிருக்கிறது தெரியாத இப்படி காலில் போன்றிருக்கிறது மட்டும் தெரியும்னா நான் தினப்படி சீதையை விழுந்து நமஸ்கரிக்கும் போது அவள் கணுக்காலுக்கு மேல் நான் பார்வையை ஓட விட்டதே கிடையாது அந்த அளவுக்கு லக்ஷ்மணன் வாழ்ந்திருந்தான் ஏன் சொல்றேன் மனந்தான் காவல் மதுள் சுலபத்திர காவல் ஆகக்கூடாது எந்த பெண்ணும் நல்லவளே எந்த நல்லவனே மனசு நல்லதா இருக்கிற வரைக்கும் ஆனா அந்த மனசுல அழுக்கு வந்து படியிறது பிறந்தோம் அவ்வழுக்க நீக்க முயற்சிக்க வேண்டும் அப்பதான் புலன்கள் அடக்கத்துக்கே கொண்ட முடியும் முன்தின நாள் நாம பார்க்கும் என்ன கேள்வி பார்த்தோம் எது தைரியம் அடக்கம் தான் தைரியம் சொல்றார் யாருக்கு புலன்கள் வசத்தில் உள்ளனவோ அவன் அவன் பிரஜை தான் பிரதிஷ்டிதமாக இருக்கும் அப்ப புலன்கள் வசத்துக்கு வரணும்னா மனசழு கற்று இருக்க வேண்டும் அடுத்த கேள்வி அதுதான் இப்போ அதாவது நூத்தி கேள்வி தெரிவிக்கிறார் நீராடுகள்ந்த நீட்டம்ோப்பு போட்டு குளிக்கிறதுபாய்க்குவர் போட்டு வச்சிருக்கார் அதுல குளிக்கிறது நல்ல நீராட்டமா குளிக்கிறதுக்குள்ள நல்ல குளியல் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு பதில் சொல்ல போறதுதான் ஆச்சரியம் இந்த குளியல் அவர் ரெஃபரே பண்ண இப்போ தண்ணீர் குளியலை பத்தி சொல்லவே இல்லை எது இருக்கிறது சிறந்த குளியல் பரம் புரோக்தம் தினப்படி நாம குளிக்கிறது தண்ணீரில் நீராடுகிறோம் ஜாகிரதையா தெரிவிக்கிறேன் ஓ இவர் உபநியாசம் பண்ணார் கேட்டேன் ஜலத்துல குளிக்கிறது நிச்சயப்படி குளிச்சுருக்குமே அது வேண்டாம்னு சொல்லிவிட்டார் குளியல் வேற என்னவோ வா அதனால ஒரே ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன் கார்த்தால ஒழுங்கா குளிச்சிருந்தேன் இந்நிலைய அதையும் நினைச்சுட்டேன் அப்படின்னு யாரு நினைச்சுடா கிங்கோ கண்டிப்பா நீராடுகள் தேவைதான் நீராட்ட உதுன்ன கேட்டு இருக்கார் நீராடாதேன்னு சொல்லவே இல்லை கண்டிப்பா குளிக்க வேண்டும் உயர்ந்த நீராட்டம் மனோமல மனதனுடைய மலம் அழுக்கை சுரத்தல் மனத்தில் இருக்கும் அழுக்கை சுரத்தலே சிறந்த நீராட்டம் ஏன்னா எத்தனை அலம்பினாலும் போகாது பாருங்க இந்த தலையில இந்த இடத்துல அழுக்கு இருக்கு உடனே அதுக்கு சோப்பு அதெல்லாம் இருக்கு போட்டோம் நல்லா வச்சு பண்ணும் தேய்ச்சும் ஜலத்தை கொடுக்கணும்னா போயிடும் இல்ல சில ஸ்டெயின்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு அதுக்கு ஸ்டெயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கா அழுக்கு போக்குறது அத போட்டு போயிடும் இருந்தாலும் எந்த அழுக்கும் ஒட்டாது இத போட்டு தொடச்ச உடனே போயிடும் அத போலான்னு இருக்கிறதா அப்படிதான் சொல்லப்படுறார் மனசில் இருக்கும் அழுக்கை நீக்கி கொள்ளுதுதான் சிறந்த குளியல் அதுதான் சிறந்த நீராட்டம் அழ்வார் கோஷனம் முதல்ல சொன்னேன்னே மனநக மலமர மலர் நிசை எழுதரும் மனநர் வளவிலன் பொறியுணர் வவையில அப்ப மனநக மலமர மனநகம் மனத்தில் இருக்கக்கூடிய மலம் அழுக்கு அற மனத்தில் அழுக்கு இருக்கிற வரைக்கும் ஆத்மாவையே தெரிஞ்சுக்க முடியாது மனத்தில் அழுக்கு போடுத்துன்னா ஆத்மாவை தெரிந்து கொள்ளுகிறோம் ஞானம் மலர்ந்தாத்தான் ஆத்ம ஞானமே கெட்டும் ஞானம் மலர ஆத்மாவுக்கு அந்த ஞானம் மலர விடாமல் மனசுக்கு நன்மை ஞான சப்பளையாகாமல் மனசு தடுத்து மனசு ஒரே அழுக்கா இருக்கும் அந்த அழுக்கு என்ன அந்த அழுக்கை எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்க வேண்டியது அழுக்கை கழுவி போக்கிக் கொள்வதுதான் சிறந்த ஸ்நானம் அதுதான் சிறந்த குளியல் இதை பற்றி திருக்கோட்டியூர் நடந்த ஒரு கதை அதை தெரிவிக்கிறேன் ஸ்ரீ பராசர பட்டர் எழுந்தொருள் காலம் இத்தி சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோகிதாங்கமானுடைய மூத்த திருக்குமாரர் ஸ்ரீபராசர பட்டர் அவர் திருவரங்கத்தில் இருக்க முடியாமல் சில காலம் திருக்கோட்டியூர்ல எழுந்துருளி இருந்தார் அப்பவருக்கு ரெண்டு சிஷ்யர்கள் தெற்காழ்வான் ஒத்தர் கோளரி ஆழ்வான் ஒத்தர் இந்த ரெண்டு பேரும் நல்லவா ரெண்டு பேரும் நன்ன படிச்சவா தான் ஆனா ஒத்தருக்கு ஆச்சார அனுஷ்டான நன்னார்கள் கால நீரா பண்ண வேண்டிய கர்மங்கள்லாம் ஒழுங்கா பண்ணிடுவர் புண்ணிய காலத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுவர் இது ஒருத்தரட்டு இருக்கு ஆனா இன்னொருத்தர்ட்ட அது அவ்வளவு தூரம் போறாரு லேட்டா குளிப்பார் அதுக்கு பண்ண வேண்டிய கர்மங்கள்லாம் மிச்ச அனுஷ்டானங்கள்லாம் அப்பப்ப விட்டுவர் இது இன்னொருத்தர் இது பட்டருக்கே கொஞ்சம் வருஷம் நம்ம ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்காரு ஒருத்தருக்கு நல்லா ஆச்சாரம் இருக்கு அனுஷ்டானம் இருக்கு இன்னொருத்தருக்கு இல்லையே நினைச்சிருந்தார் ஒரு நாள் அயன புண்ணம் இப்ப உத்தராயணம் இருக்கு கை புறக்கிறது அது ஒரு புண்ணிய காலம் தட்சிணாயனம் ஆடி மாச பிறப்பு புண்ணிய காலம் அத போல ஒரு நாள் அயன புண்ணிய காலம் வந்திருக்கு அப்பன்னா இன்னும் சீக்கிர நீராடி தர்ப்பணம் முதலானவற்றை பண்ணி எல்லா கர்மங்களையும் பண்ணி தான கர்மங்கள் எல்லாம் பண்ண வேண்டாமா அதை இந்த ஒருத்தருக்கு ஆச்சாரம் ஒழுங்கா இருக்குமே அவர் சரியா பண்ணி இருக்கார் போனார் குளிச்சார் பண்ண வேண்டிய அனுஷ்டானம் எல்லாம் பண்ணார் ஆனா மணி ஆறரை ஆறு இவர் இன்னும் குளிக்கவே போல இவா ரெண்டு பேரும் பேசிக்கிறார் இப்ப ஆச்சாரம் ஒழுங்கா இருக்கிறவர் ஆச்சாரம் இல்லாதவர் பார்த்து கேட்கிறார் இன்னைக்கு அயன புண்ணிய காலமாச்சு கொஞ்சம் சீக்கிரம் நீராடி அதான பண்ண மாட்டீரா அப்படின்னு இவர் அவர்கிட்ட கேட்டார் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றார் பாப்போம் தூணுக்கு பின்னாடி பட்டர் ஒளிஞ்சிருந்தார் இவர் என்ன இவரே கேட்கணும்னு ஆச்சைப்பட்டு இருந்தார் இவர் என்ன பதில் சொல்றான் பாப்போம்னா அந்த சாமி பதில் சொன்னார் நான் போய் குளத்தர குளிச்சுட்டு வந்து அத பத்தி அல்ல நான் கூட குளிச்சுட்டு வரேன் அதனாலே என் மனத்தில் இருக்கு மழுக்கு போப்பறதா ஆத்மால இருக்கக்கூடிய அழுக்கு போப்பறதா இவற்றில் இருக்கு மழுக்கு குளிப்பதால் போகாது பின் எதில் போகும் உள்ளுக்குள்ள திருக்கோட்டியூர் மாதவ பெருமாள் சௌமிய நாராயண பெருமாள் நரகநாசன் திருக்கோட்டியூர் நரகநாசன் அவ்வெம்பெருமான் வலக்கையிலே பிடித்திருக்கிற சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம் அவர் தான் வந்து என்னுடைய பாபங்களாகிற அழுக்கை போக்க வேண்டும் என் மனசில் இருக்கிற அழுக்கு போகணும் பாபங்கள் அழுக்கு தொலையணும்னா அது பகவானுடைய அனுகிரகத்தாலே வலக்கை மனதழு அதுக்குத்தான் ஆச்சாரிடத்துல இத்தனையும் கேட்டுக்கிறேன் அதுக்குத்தான் தியானம் பண்ணுகிறேன் என்னெந்த சிஷ்யர் சொன்னார் கேட்டுட்டு பட்டருக்கு திருப்தியா இருந்தது சரி இருக்கு ஏதோ ஆச்சாரம் குறவு அனுஷ்டானம் குறவுன்னு நினைச்சோம் கேவல மனசுல தெளிவாத்தான் இருக்கார் அப்படி நினைத்தார் உடனே தப்பா புரிஞ்சுக்கூடாது இப்படி இவர் சொன்னதுக்காக நினைச்சிக்கூடிய அழுக்கை கடைவதே சிறந்த நீராட்டம் மனநகமலமராங்கிற பாசனை சொன்னேன் அதனுடைய உரை அதனுடைய அரும்பத உரையிலே ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டுள்ளது மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எவையாக அவித்யா கர்ம வாசனா ருச்சி இதெல்லாம் மனசில் இருக்கிற அழுக்கு மலம் மலம்னா அழுக்க அந்த அழுக்க தொலைக்க வேண்டும் அவித்யா கர்ம வாசனா ருச்சி சுருக்கமா பார்த்துருவோம் அவித்யை எது உடல் எது ஆத்மா என்கிற வேறுபாடு இல்லாமல் உடலையே ஆத்மாவா நினைக்கிறமோ இல்லையோ அனாத்மனி ஆத்ம புத்திஹி அதான் அவித்யா அறிவின்மை அஸ்வே சமிதி ஆமதிஹி தன்னது அல்லாதத தன்னது நினைக்கிறமோ எல்லாம் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ அப்படின்னு இருந்தாலும் அவித்யை கர்ம அனாதிகாலமா சேர்த்து வச்சிருக்கிற பாவமும் புண்ணியமும் இது எல்லாமே அழுத்துத்தான் அவித்தையும் அழுத்துத்தான் கர்மமும் அழுத்துத்தான் வாசனை நம்ம மனசுல இருக்கிற பதிவுகள் ஒரு தவறான வழிக்கு போறோம் அது பழைய வாசனையாலேயே போற மொழியோ அது வாசனை ருச்சி இது தப்புன்னு தெரிஞ்சாலும் என்னமோ நம்மள தடுத்துக்க முடியாம அந்த தப்ப பண்ண போற மொழியோ அதுதான் அதுல இருக்கிற ருச்சி இவைகள் தான் மனத்தில் இருக்கக்கூடிய அழுத்துக்கள் இந்த அழுத்துக்களை போக்கிக்கிறது தான் சிறந்த ஸ்நானமாகும்பரம் புரோக்தம் எது சிறந்த ஸ்நானம் ஸ்நானம் மனோ மல தியாக மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவதே சிறந்த குளியல் ரொம்ப ஆச்சரியமான சில கருத்துக்கள் உள்ளன அடுத்த சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்ன ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி